எங்கள் மதுரை எப்படி இருக்குது பொருந்து செல்வமும் கல்வியும் கூத்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக என்ன தனிப்பிடமே ஞானத்தை வழங்குகின்ற இதை விட வேற ஒன்று தேவையே கிடையாது ஒன்று செல்வம் இன்னொன்று அறிவு இன்னொன்று அருமையாக நகர சிறப்பை முப்பவர் உண்மைதாங்க இங்கே முப்பொருள் தான் இங்கே முக்கொருள் உண்மை என்ன முப்பொருள் கல்வி இது செல்வம் அறிவு ஞானம் இந்த மூன்று இருப்பதனால எப்படி இருக்கு மதுரை தாராயாம் பெருமக மீண்டும் பாருங்க தரையை மங்கைன்னு சொல்ற பெண்ணுங்க தாராயம் பெருமக ஆணி திலகமே ஆனதி இந்த நிலமகளுக்கே ஒரு திலகம் பொட்டு எதுன்னு கேட்டால் எங்கள் மதுரை தான் பெண்களுக்கு ரொம்ப இனிமையாத ஒன்று பொட்டு வைப்பது பொட்டு வைப்பது அதுதான் மிகச்சிறப்பு மங்களகரமானது அந்த பூவும் பொட்டும் ஆகின்ற ரெண்டும் தான் அவர்களை ஒரு அந்த நல் வாழ்வு வாழ்கின்றவர்கள் என்பதை காட்டுவது நல்வாழ்வு வாழ்வு என்று காட்டுவது அதனால் இன்னைக்கு அதை தான் வச்சிருவது இன்றும் தான் மாறல எனவே தான் இந்த தலைமகளுக்கு ஒரு பெரிய பொட்டு திலகமாக இருப்பது எங்களுடைய மதுரை அப்படின்னு அதான்க்களுடைய தமக்கையார் பேர் என்ன திலகவதி திலகம்னா போட்டு இளங்கோடிகள் யாராவது எல்லாம் பெரியவங்க தான் நமக்கு இளங்கோடிகள் கோவலன் பிரிந்திருக்கிறான் அப்பொழுது கண்ணகி எப்படி இருக்கிறான் என்பதை பற்றி பார்த்துக்கிறான் கண்ணகி எப்படி இருக்கிறான் ஒரு கண கொண்ட கணவன் தன்னை பிரிந்திருக்கின்ற பொழுது பிரிந்திருக்குன்னா பொருளுதையோட பிரிந்திருந்தான்னா அது வேற விஷயம் இவன் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு பிரிந்திருக்கிறான் அதனால் இவளுக்கு வருத்தம் தனியாக வருத்தம் அந்த வருத்தத்தினால் எப்படி இருக்கு ஆள் என்பதை பற்றி இறங்குவடிகள் மிக அருமையாக பாடுறார் அதிலும் அது கற்புக்கரசி ஆதலினாலே கற்புக்கரசி ஆதலினாலே காலில் தொடங்கி தலையில் முடிக்கிறார் அந்தந்த அந்த அமைப்பை காலிலிருந்து தலைவரை நீங்கள் சொன்னால் பாதாதி கேசம்னு சொல்லுவோமே பாதாதி கேசமாக அந்த வருத்தத்துக்கு பாதாதி கேசமா வர்ணனை பண்ணவன் பல பேர் இருக்கிறான் ஆனால் பாதாதி கேசமாக வருத்தத்தை சொன்னவர் இளங்குடிகள் தான் அப்ப கோவலன் பிரிந்திருக்கிறான் அது உள்ளூர்லேயே யாரோ ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறான் இந்த பொண்ணு அப்படியே கற்புல திரம்பா எப்படி இருக்குன்னா சீரடி அணிச்சீளம்பு ஒழிய ஒழிய கொங்கை புந்தில் குங்குமமையழுதால் மங்கள மார்பில் பெரிதனி அணியாள் என்றெல்லாம் காலில் சுற்றி வந்தவன் பவள வாழ்நூதல் திலகம் இழப்ப அப்படின்னா அவளுடைய நெற்றி என்னைக்கு கணவன் தன்னை விட்டு பிரிந்தா நான் இருந்து இதை கூட வச்சுக்கிறதுல நம்ம பவள வாழ்நுதல் திலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப இதை சொல்லணும்னா ஒரு இளங்கோடிகள் தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் மிகச்சிறந்த பேரறிஞல்லவா அதனால சரி இவையெல்லாம் இவள் இழந்து நிற்கிறாள் இவை காலில் இருக்கிற சிலம்பு இடப்பில் இருக்கிற மேகலை அப்படிங்களா உடம்பு வேண்டிய பிற அணிகள் காதில் இருக்கின்ற அந்த குழை பூக்கள் இருக்கிற அணி இவையெல்லாம் இந்த உறுப்புகள் இழக்க ஆனால் கோவலன் எதை இழக்கிறான் அந்த மகாபாவியும் ஒன்று இழக்கிறான் என்னென்ன இந்த அம்மாவுடைய புன்சிறப்பை பார்ப்பதற்கு இழக்கிறான் போடான்னு ஒரு கற்புக்கரசியை மணந்தும் இந்த கற்புக்கரசியுடைய முகத்தை பார்த்து அவளுடைய புனசரிப்பை பார்ப்பதை அவனை இழந்தான் இழந்த இளங்கோடிகள் இளங்கோடிகள் அல்லவா எனவேதான் திலகம் அவ்வளவு சிறப்பு தரையாம் பெருமக அணி ஆனது இப்பேரும் பொதுவாக இப்படி ஒரு ஐந்து பாட்டு சொன்னார் இந்த மதுரை எது அப்படின்னு இனி நேர்களை மதுரைக்கு மதுரையின் புறநகரத்திற்கு அழைக்கிறோம் புறநகரம் என்றால் மதிலுக்கு முன்னால மதிலுக்கு முன்னாலே இருப்பதை புறநகரனர் மதிலை இடைநகர் இந்த புறநகருக்கும் இடையில மதில் இருக்குது அது இடைநகர் சரி இந்திய மதில தாண்டி அகநகர் அகநகர் உள்ளிடம் மதுரையினுடைய உட்பகுதி நேரலை மதுரை கிடைக்கிறோம் என்று சொன்னால் நேரலை மதுரை கிடைத்து மதுரை இப்படிப்பட்டது இனி புறநகர்ல இருக்கிற பல சிறப்பு அந்த புறநகரில் இருக்கிற சிறப்பையோடு கூட உள்ளே இருக்கிற மதில் அந்த இடைநகருக்கு போறார் இடைநகருக்கு போறேன் அப்பநகருக்கு போறேன் இப்ப நான் பொதுவாக புறநகரை பற்றி சொன்னதாக வைத்துக் கொண்டு இடைநகராக இருக்கிற மதிலுக்கு அடைக்கிறோம் அந்த காலத்தில் பாதுகாப்புக்கு அதனால தான் திருவள்ளுவனார் அரண் என்ற ஒரு அதிகாரம் அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சுத்தர் போற்றுபவருக்கும் அரண் பொருள் எடுத்தே அவர் மாதிரி யாருமே இல்லைன்னு அரண் எதுக்கு பாதுகாப்பு சார் வேதனை தான் திருக்குற மதில பாதுகாப்பு எதுக்கு தெரியமாட்டான் அரண் பொருள் அஞ்சு தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள் என்ன அருமையுங்களா பல அவனை தாக்குவதற்கும் இந்த மதில் மீது இருந்து தாக்கலாம் போட்டு நல்லது அப்ப வீரனாயனும் தரும் வீரனாயனும் பயன் தரும் அது அரண் அது அரண் ஆற்றுபோருக்கும் அரண் பொருள் அங்கே தன் போற்றுபோருக்கும் அரண் பொருள் அந்த படையோடு சண்டை செய்வது என்று இருந்த காலத்தில் இது அரண் மிக சிறப்பாக இருந்தது அகழி சிறப்பாக இருந்தது ஆனால் இன்று மேலே வந்து தாக்குகின்ற நிலைமை வந்த போது இவை பயனற்றோ அகடியோ பத்தி இன்னைக்கு அமைப்பில் நாம் அதிகமா சொல்லுவது இப்போ அந்த மதில் இருக்கிறதா மதில் இருக்கிற அகழி இருக்கிறதா அகழி அகழின ஒரு பெரிய அகலமான அமைப்பை வைத்து அதுல தண்ணி வச்சிருவாங்க தண்ணி இருக்கணும் அந்த அகழி வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் ஆழம் மட்டுமல்ல சில தீமையான முதலைகள் இருக்கும் நீங்க முதல்ல ரெண்டு பேர்த்துல ஒண்ணு அந்த ஆழத்தை நீங்க வந்து கடந்து போக முடியாது அவ்வளவு அகலமும் ஆழமும் இருக்கும் இன்னொன்று தப்பித்தவ நீ இறங்கி போலாம்னு சொன்ன அங்க உள்ள இருக்கிற தீய விலங்குகள்ல ரொம்ப கடுமையான முதலே சுறாமியெல்லாம் இருக்கும் அதை போட்டுப்பாங்க அதனால நீங்க யாரும் அதை செய்ய முடியாது அதுக்காக அகழி வைப்பாங்க மதில் உயர்ந்து இருக்கும் அகழி ஆழ்ந்து இருக்கும் அந்த உயரத்தையும் தாண்டணும் இந்த ஆழ ஆழத்தையும் தாண்டணும் அப்புறம்தான் போகலாம்ல என்று சொன்ன வைத்தா அந்த ஆழத்தை பாதுகாப்பு அவ்வளவுதான் அவங்களால் முடிஞ்சது பிடிச்சாங்க இந்த அகழியில என்ன இருக்குங்க இது எல்லாரும் சொன்னாங்க அகழியில் என்ன இருக்குன்னா முதல்ல இருக்குங்க ஆகவே ஒரு பயலு உள்ளே இறக்கப்படாது இறங்கின முதல அப்படியே பிடிச்சிடும் என்ன ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அவருக்கு திருக்குறளோ எத்தனை மற்ற கருத்துக்களோ வர முடியாது அது போல சொல்ற அந்த முதலையானது எப்படிப்பட்ட முதலியினர் முருகனும் முதலையும் கொண்டது விடான்னு பேர் முருகனும் முதலையும் கொண்டது விடா பிடிச்சதுன்னு விடமாட்டான் முருகன் பயிலும் சரி பிடிச்சத விடமாட்டான் சொன்னதே சொன்னிட்டு விட ஆயிரம் பேர் சொல்லிட்டு காதலையாடாது முதலை என்ன பண்ண விடாது அதுதான் பாவனுடைய இந்த உலக பற்றையே பிடித்து கொண்டிருக்கிற நமக்கு முருகன் சொன்ன முர்கன்னு சொன்ன மணிவாசகர் தன்னை சொல்லி கொண்டார் அது நம்மை சொல்லி கொண்டது முத்தி நேர முயல்வே இந்த உலகமே பொருளா பட்டிக்கிட்டு இதை விட்டு மேல வரமாட்டேங்கிறானே முருகன் முதலையும் கொண்டது விடா கைப்பற்ற மேலா நெறிக்க வல்லி முத்தி நெறி அரிய முயல்வேணி எங்கள் குருநாதன் என்ன செய்தான் பத்தி நெரி அறிவித்து திருப்பரந்துறையில் வந்து எனக்கு முன்னே தான் எழுந்தருளி பத்தி நெறி அறிவித்து பழவீலைகள் பார்வண்ணும் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என அந்த அத்தன் எனக்கு ஆர்வருவார் அச்சோவே அருமையான ஆகே முருகன் அது போல முதலை பிடிச்சத விடாது அவருக்கு ஒப்பன சிலரை எண்ணினாரிய முதலை இருக்குதான் கேட்டா கண்ணில் வெங்கூற்று அழைப்பாத அந்த முதலை கூற்று மாதிரி எமன் மாதிரி இருக்கும் அந்த முதல அதுல யாராவது இறங்கி தப்பித்தவர் அவங்க காலையோ உடம்பையோ பிடிச்சது கண்ணில் வெங்கூற்று கராங்கடம் தலைப்ப மண்ணினார் எவரேனும் அந்த மாதிரி முதல இருக்கிறது அகடியில் கால் வச்சுட்டான்னு சொன்ன என்ன தப்பிக்க முடியாதுன்னா எது போல் தப்பிக்க முடியாது எது போல் தப்பிக்க முடியாது இங்க தான் சமய கருத்து அதாவது உளியல் கருத்தை சொன்ன பரிஞ்சோதி முடிவர் அறிவியல் கருத்து இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னென்ன தப்பிக்க முடியாது எப்படி தப்பிக்க முடியாது அப்படின்னு தென்னீலாமாதிந்த அவருக்கு ஒப்பான சிலரை எண்ணினார் இருள் நரகத்து நீத்து ஏறினும் ஏறார் ரொம்ப அருமையான பாட்டு இங்கேதான் நீங்க சமய கருத்துக்கு வரீங்க இப்ப நம்ம ஐயா தம்பி சொன்ன மாதிரி இல்ல சுமையான போகிறதுக்கு மதி மிளை ஒப்பன சிலரை எண்ணினார் எங்களுடைய பரம்பொருளாக இருக்கிற செவருமானுக்கு ஒப்பாக அந்த எப்படி இந்த நரகத்தில் ஏற முடியாதோ அதுபோல இந்த கிடங்கிலிருந்து வைத்த ஏற முடியாது பரம்பொருள் செவருமான் ஒருவனி பரம்பொருள் செவருமான் ஒருவனித்தான் அப்பிரடிகள் பொது நீக்கி என்றும் பெர் எதிரால போது எல்லா கல்லூரிகள் கல்லூரிகள் தான் எல்லா தாய்மாரிய தாய்மார்தான் நம்முடைய தாய்மார தனியா போட்டணும் எல்லா தாய்மார்டும் ஒத்துதான் வச்சு நம்ம தாயும் போட்டணும் நம்ம தாய்க்கு ஒரு தனியார் புதிதா வந்து என்ன பண்றது மாறளி மாசமா மாலை போடும் சுவாமி அப்படின்னு நாளைக்கு என்ன மருவத்து நாளைக்கு என்ன வெங்கடராஜா அளிப்பிருப்போம் நாளைக்கு என்ன நின்று போ முனீஸ்வரன் போ நாளைக்கு என்ன போனோம் அப்படின்னு சொன்னார் பொது நீக்கி தனி நினை வல்லார்க்கு என்றும் பெருந்துணைய பெரும்பற்ற புலி ஊராணி பேசாத எல்லாம் பிரவா அப்படி அப்படி தேவார் அதனால பொது நீக்கி தனி நினையணும் சொல்ற மணிவாசன் சொன்னார் கூட மாட்டீங்களா இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் ஏற்கனவே இருவர் சென்றும் காண முடியாத பரம்பொருளாக இருக்கிற பெருமாண்டுக்கானே அவன் தம்பிரான் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட தம்பிரானாம் திருவுரு அண்டி மற்றோர் தேவரிய தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு எல்லாம் ஒண்ணு எதெடுத்தாலும் சமத்துவம் எல்லாத்தையும் நான் ஒன்னா கட்டுறேன் சொல்றான் பாருங்க அப்படிப்பட்ட கண்ணு ஆளை கண்டா நான் பயப்படுவேன் நான் பயப்படுறேன் சார் எனக்கு மேல் மேல் வர்ற ஆசை கூட பயப்படல அதை நான் ஒரு வாசை கட்டுப்படுத்திடுவோம் போல இருக்கு எனக்கு வினையே கொண்டாந்து என்ன முழு அடித்தாலும் கூட பயப்படல நான் அதை இவசையும் சேராமல் பண்ணிக்குவேன் இது மாதிரி சொல்றான் பாருங்க எம்பிரானோடும் எண்ணி மண்ணாண்டு மண்மையை மற்ற சொல்றானே அப்படிப்பட்டவர்களை அந்த அகடியில யமன் மாதிரி போயிட்டு இருக்குமா அந்த முதலாம் அதுல எவனாலும் மன்னினார் கால வச்சுட்டான் கரையாற மாட்டான் எது போல என்ன தென்னீலா மாதிரி மிளந்த அவருக்கு ஒப்பன சிலரை எண்ணினார் எங்கள் பரம்பொருளுக்கு ஒப்பாக இன்னொரு தெய்வம் இன்னொரு தெய்வம் உண்டு பாருங்க அவன் ஏறினும் அவன் ஒரு காத்தில ஏறினாலும் ஏறலாம் எங்க அகலியில் என்று அகலியின் பெருவி சொல்லுங்கள் பரம்புனுடைய அந்த தனித்தன்மையை தலைமைத்தன்மையை அந்தம்மாதி அன்மன் ஆர்ப்பலவர் இல்லைங்களா படிப்பீங்களே அந்தம் ஆதி அன்மன் ஆர்ப்பலவர் அந்தத்தை செய்வோன் அவனே ஆதி நான் சொல்லையா என்பனார் புலவர் எங்கள் மூதாவது தாத்தா வழிபடியா சொன்னது அப்ப எந்த உலகத்திற்கு எவன் அந்த தன்பால் என்று எவன் ஒடுக்குகிறானோ அவன் தான் ஆடி ஒடுக்குவன் யார் பரம்பொருள் எனவே அவன் தான் ஆடி என்பனார் புலவர் அதுதான் சொல்றேன் நீங்க வந்ததுனால சொல்லுது சொல்ற சிவம் எனவே இப்பொழுது அந்த இடம் அகழியாகி இடைநகரை பற்றி சொல்லும் இனிமேல் இடைநகரிலிருந்து உள்ள போவோம் இல்லைங்களா உள்ள போவோம் பதினேழாம் நூற்றாண்டுல பிற நாட்டு தொடர்பு இல்லாது ஆங்கில நாடு மற்ற நாட்டு தொடர்பு இல்லாமல் ஒரு தமிழ் மண்ணிலிருந்து ஒரு தமிழர் பாடுகிறார் ஒரு நாட்டுக்கு என்னென்ன வேணும் சொல்ற கா தாமும்ழாயும் தூபாமும் தீபாமும் கும்பாமும் தாங்கி ஒரு பக்கம் போனீங்கன்னா கரும்பு அது பாட்டு நிறையா இருக்குமா இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்ன நல்ல குத்து வழக்கு இருக்குமா இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நல்ல தீபார்தனை காட்டுறதுல இந்த தீபம் காட்டுவதற்குரிய அந்த தீபக்கால் அது இருக்குமா இன்னொரு பக்கம் போனீங்கன்னு சொன்ன நல்ல கண்ணாடிகள் ஒளிவழக்கம் பெற கண்ணாடிகள் இருக்குமா இன்னொரு பக்கம் மாலைகள் பூமாலைகள் நிரம்ப இருக்குமா இன்னொரு நல்ல பூர்ணகமாக வைப்பதற்குரிய நல்ல பொற்குடங்கள் அப்படி இருக்குமா இப்படி எல்லாம் தெருவில் இருக்குங்க இப்ப மற்ற பொருள் இல்லையான இருக்கு இவர் இருப்பதே தௌத்தல் தொகுத்தல் அப்ப என்ன என்ன சொன்னீங்க ஒரு பக்கம் கரும்பு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் நல்ல ஒளிவிளக்கு இன்னொரு பக்கம் தீபம் எடுப்பதற்குரிய தீபக்கால் இன்னொரு பக்கம் மாலைகள் இன்னொரு பக்கம் கண்ணாடினர் இதெல்லாம் என்னது எல்லாம் மங்களப்புரம் மங்களப்புரம் மங்களமாகிய பாண்டி என்று சொன்னாரே அது எப்படியோ நினைவு கூர்ந்தவர் இது ஐம்பது பாட்டு தாண்டியும் எங்க அகநகர்ல உள்ளே இப்ப நேர்களை மதுரை அகநகர் கிடைக்கிறோம் இதோ பார் என்ன அஹா கரும்பு சார் என்னாருமையா பழைய கரும்புங்க ஒரு கரைனை கடிச்சாட்டோம்னா இவ்வளவு ஒரு ஒரு படி சாரு கிடைக்கும் அப்படி இப்படியா இவத்தியா அருமையான மாலைகள் பாருங்க இவத்தையா கண்ணாடி சின்ன கண்ணாடியிலருந்து பெரிய கண்ணாடி நல்ல கண்ணாடி எல்லாம் இவத்தியா குத்து விளக்கு என்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பண்ணுவோம் இவையெல்லாம் இருக்கு இவை நிரம்ப கிடைக்கிற கடைகள் அப்படி இருக்கான் இது இருக்குன்னு சொன்னதே அவருடைய அருமை அறிவுடைமையை அதுக்கு மேல் ஒரு அறிவுடைமை எது போல் இருக்குன்னு எது போல் இருக்கு நாட்டினுடைய பண்பாடுகளையும் நாட்டினுடைய ஒழுக்கங்களையும் அறிவுறுத்தினவங்களுக்கு அது மிக முக்கியம் இலக்கியத்தினுடைய பயணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டை வளப்படுத்துவதிலே நல்ல நாகரிகம் நல்ல பண்பாடு நல்ல கலை உணர்வு நல்ல நிறை இலை இறை உணர்வு இதெல்லாம் இருந்தால் முடியும் இதான் அந்த காலத்தில் இருக்கிறது அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயணி என்று பாடி இந்த கொள்கை மற்ற பிற பிற மொழிகளை எங்களுக்கு இல்லை இல்லை செயற்படி அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனாக சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவங்க அந்த குறிக்கோள் இல்ல அவங்க கலை கலைக்கே அப்படின்னு நினைச்சவங்க நாம் அப்படி இல்ல எந்த ஒரு சின்ன ஆத்து சூடியா இருந்தாலும் கூட அரஞ்சைய விரும்பு ஆகவே நம்முடைய குறிக்கொண்ண இந்த தமிழ்மண்ணில் ஒரு இலக்கியம் தோன்றுச்சுன்னு சொன்ன ஒன்று அறத்தை பற்றி கூற வேண்டும் அல்லது பொருள் வளத்தைப் பற்றி பொருள் பொருளாதாரத்தை கூற வேண்டும் அல்லது இன்பச்சிறப்பை கூற வேண்டும் அல்லது இறைச்சரப்பை கூற வேண்டும் இதுதான் இந்த இலை நாட்டினுடைய இலக்கியத்தினுடைய மண்ணினுடைய தன்மை என்று பேசினார்கள் இதுக்கு புறம்பாக போகிறதுனால தான் நாங்கள் வந்து சில இலக்கியங்கள் எல்லாம் இலக்கிய மண் மாடல் டீச்சர் என்ற பெயரில் வருது இன்றைக்கி மீவில் பாடம் இருக்குது மாடர்ன்லி டீச்சரில் கட்ட அடிப்போம் கட்ட அடிப்போம் எதை கட்டடிக்கிறேன் நாங்கள் எத்தனை பண்பாட்டை எல்லாத்தையும் கட்டடி போகிறது இன்னைக்கு ஒரு இது வரும்போது நம்ம வேலூர் பகுதியில் போது என்னது என்னும் இல்லை ஒரு ஒரு ஒரு இது என்ன ஒரு என்னமோ ஒரு படத்து பேர் போட்டுருந்தான் தமிழ் கொலை தமிழ்கொலை இந்த முடிச்சதைவு செய்து பண்பாட்டையும் சிதவு செய்கிற கவிதையை நாங்க ஏத்துக்கிறது இல்லை யாரு தூக்கி இடத்தை கழிவுறது நல்லது வந்து வந்துட்டு என்னமோ போட்ட கூட என்ன மாதிரி வேண்டாம் பெரியவங்க இருக்கும் சொல்லக்கூட கூடாது அதோட இருக்க பார்த்தோட இருக்க சரி இப்ப அதனால இவையெல்லாம் இருக்கின்றன எது போல எது போல என்று சொன்னாரு கழையும் தாமமும் குழையும் தூபமும் தீபமும் கும்பமும் தாங்கி தழையும் காதலர் வரவு பார்த்து அன்பு அகம் ததும்பி விழையும் கற்பினார் ஒத்தன காலையில தன்னுடைய கணவன் போனாங்க பணிக்கு மாலையில் செய்யாமணி அஞ்சலா அஞ்சு ஆக போகுது அதனால் அதுக்கு முன்னே மூணு மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நம்ம முகத்தையெல்லாம் கழுவி தென்னையை இட்டு குங்குமம் அணிந்து நல்ல புடவை எல்லாம் மாற்றிக்கொண்டு நம்மளுடைய வீட்டெல்லாம் கூட்டி ரொம்ப அப்படினா அப்படியே கதவை வந்து முக்கா வாசி சாத்தி கா வாசி திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் கணவன் காலையில் போனாங்க இங்கே இருந்தால் வெந்நீராக ஆறுனது குடிப்பாங்க பொண்ணு வெந்நீராக சுட சுட கொடுப்பான் இல்லைன்னா கீமுல இருந்தால் வெந்நீராக இருக்கும் அப்படி தானே கொடுப்பாங்க பாவம் அவங்களுக்கு மத்தியானம் ரொம்ப அருமையாக கூட்டு ரெண்டாந்திர அமைப்பை இங்கே இருந்தால் வெறும் நான் என் எடுத்து கொடுத்தேன் நீ சாயந்தரம் நாளானா அவங்க தள்ளுபடி வந்துடும் என்றெல்லாம் காலையில் சென்ற கணவர் மாலையில் வருவதற்கு முக்கால் வாசி அடித்து தன் கணவர் வராவு பார்த்து இருக்கும் கற்பி நாரியன காலையில் துபாய் போயிடல மலேசியா போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகல எம்பதுக்கு போன கணவன் மாலையில் வராவு பார்த்திருக்கும் அப்போ கணவன் வரும்போது என்ன அப்படின்னு கேட்டா தூசிக்கு பிள்ளைங்க வெளியில தாந்துருச்சு கோலம் போட்டு அப்படி இருந்த ரெண்டு விளக்கமாக இருக்கு காய தூள் அப்படி இருக்கலாமா எனவே தன் கணவன் வரவு பார்த்திருக்கும் கணவனாரன இந்த அகனகல் இருக்கிற விளவரா வீதியில இப்படி எல்லா இருக்கான் எது என்ன குத்து வழக்கு என்ன என்ன என்ன குத்துவளக்கு நீங்க என்ன என்ன தெரியாது உங்களுக்கு சிக்காம இல்லவா சாய்ந்திர வந்தவனு வழிபாடு செய்ய மாட்டீங்களா எல்லாம் விலைக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என்ன அப்படியா அப்படின்னு காபி முன்னே எடுத்து வச்சுட்டே இப்படி ஒரு கற்பினார் எப்படி வருவாயிருப்பார்களோ அதுபோல் அந்த வீதி இருந்தது என்ன அர்த்தம் நாட்டினுடைய பண்பாடு அப்படி இருக்கும்பதை கருதினார் பண்பாடு அறநெறி காட்டிச் செல்வதுதான் என்ன பண்ணுமா எனக்கு நமக்கு தண்ணி தான் அவருக்கு தண்ணி தான் ஓடி இருக்குது நமக்கு ரெண்டு கரை தெரியுது அவருக்கு ரெண்டு கதை தெரியுது நமாவது காவிரியை காவிரியை பார்த்தார் அவ்வளவு நமக்கு வேட்டுமே நமக்கு காவடியை பார்த்தார் காவிரியை ஆனா அவர் என்ன காட்டுது அந்த காவிரி பெண்ணா காட்டுது போற பத்தியா மருங்கு வந்து சிறந்த மணிப்பூ வாடை அது போற்று கருங்கல்கி நடந்த கண்டுகள் ரொம்ப அருமையா இன்னி செய்ப்பாடுகிறது மணிப்பூ வாடை அது போர்த்து நீ கற்பு கரசியுமா பழங்கால பெண்ணுமா அறையும் குறையுமா ஆட காட்ட மாட்டேன் முழுக்க எல்லா உறுப்புகளையும் மறைத்து இருக்குமா எதனால மறைச்சிருக்கிறேன் மணிப்பூ வாடை அது போர்த்து ரெண்டு பக்கம் மலர்கள் அப்படியே கொட்டி இருக்குல்ல அந்த மலர்களாகிய ஆடை அப்படியே போர்த்துட்டு இருக்கா பதுசான போ சரி அப்படி எல்லாத்தையும் போர்த்துட்டு தான் கண்ணையும் போர்த்திக்குமா கண்ணையும் போட்டி எப்படி நடக்கும் மறை எங்களுக்கு தெரியாத உட்கார் அப்படின்ட்டாரு கருங்கயல் கண் விழி தொல்லி மீன்களாகிய கண்கள் அப்படியே விழித்து பார்த்து நடந்த காவேரி இது யாருக்கு தோன்றுது இளங்கோடிகளுக்கு தோன்று இதை கவிதை என்கிறோம் கவிதையின் சிகரம் என்கிறோம் அழகான தமிழ் அழகான இசை அழகான பண்பாடு அத்தனை கொட்டியிருப்பதனால் கருங்க எல் கண் விழித்தொல்லி நடந்த எல்லாம் நின்றவன் திருந்து செங்கோல் தெருந்து செங்கோல் வளையாமை அரிந்தேன் வாழி காவேரி போறதுக்கு என்ன தெரியுமா சோழன் இருக்கோல் கொஞ்சம் சிறப்பை பெற்றதுனால நீ வேறு என்ன தெரியுது இப்படி பின்னி பண்ணி திருக்குது அது போலத்தான் நம்முடைய வரைஞ்சோதி முனைவரும் மிக அற்புதமாக இதையெல்லாம் சொல்லி காட்டி நீக்கிறார் அப்புறம் பாருங்க ஒண்ணு ரொம்ப செல்ல வளம் காட்டணுமல்ல எல்லா மாடமாடிகளும் சந்திரகாந்தக்கல்ல போட்டு பதிச்சிருக்கு இப்ப வந்து என்ன அதனால எப்படி அடுத்த பாட்டுக்கு போற சந்திரகாந்தக்கல் அப்படியே வச்சு இழைச்சு எல்லாம் இந்த சந்திரகாந்தக்கல் என்ன செய்யுமா சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கல் சொல்லணும் சந்திரகாந்தி கேட்ட உடனே சந்திர மாலையில் அப்படியே தோன்றின உடனே அது ஒளிப்பட்டவுடனே அப்படியே தனித்தனியாக லேச சுட்டுவான் அதனால அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற அகநகர மாளிகை பொழுது எப்படி கேட்டா மாசில் மாலை மதியமும் அந்த மாலை மதியம் அப்படி தோன்றின உடனே அங்கே இருக்கிற சந்திரகாந்தில் அப்படியே லேசாக தனியாக சொல்லிட்டு லேசம் இதுதான் சிறப்பு இவ்வளவுதான் நமக்கு தெரியுது ஆனால் பரஞ்சோது மணி பாத்தியாப்பா இதுவரைக்கும் சொட்டுச்சா அந்த கல்ல தண்ணி இல்ல ஆனா இப்ப மட்டும் சொட்டு ஏ தனக்கு உரிய அந்த சந்திரன்கண்ட உடனே அதை இழுக்கும்படியான ஆற்று தனக்கு இருப்பதனாலே உடனே அந்த தண்ணீர் சுட்டுகிறது அப்படிதானே ஆமா எது போல தெரியுமா எது போல தெரியுமா ஆலமின்றி மிளற்று அண்ணல் கோலம் நின்ற சேவடி நேரல் கூறுகினார் குணம் போல் நல்ல ஞானியர்கள் பெருமான் முன்னில போய் தன்னை மறந்து அப்படியே புருகா என்று நினைக்கின்ற பொழுது தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வரும் அப்படிதான் திருவாசல சொல்றார் மணிவாசுகள் பெருமானி உன்னை யார் என்ன செய்டையாயி விடையாய் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் தெருவில் போறாங்க போகும்போதே வெள்ளந்தால் விரிசடையாய் அப்படிங்க விடயாய் பெருமானி ஆணையத்தின் ஊர்ந்து பெரு செல்கின்ற பெருமானி என்கிறார்கள் அரே விடயோர் பெருமானி இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமானி என்று தெருவில் பேசிட்டு போறாங்களா இதை கேட்டாச்சும் உள்ள எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லந்தால் கீழ் மேலாக அடிவொள்ளி இருக்கு அப்படியெல்லாம் இருக்கிற அடிவொள் இருக்கு குருநாதா கேவலம் என்ன ஆண்டியப்பா என்கிற என்னை ஆண்டாய்க்கு என்னங்கிறது என்ன கேட்டீங்க இவ்வளவு தகுதி வாய்ந்தவர்கள் இருக்க அவர்களை ஆட்கொள்ள வேண்டிய நீ இந்த தகுதியில் ஒன்றேனும் இல்லாத எண்ணெயின் அர்த்தம் எண்ணெய்ங்கிறது மேற்கொண்ட தகுதியில் எந்த ஒன்றும் இல்லாத எண்ணெயா தாய்க்கு உள்ள போவது பாட்டுமையான் பாட்டு ஆகவே இந்த பெருமானுடைய பார்த்த மாத்திரத்திலே தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு அப்படியே கள்ளத்தண்ணி தாரதாரே அவர்கே அவர் போல இந்த மாலை மதியத்தை கண்டவுடன் இந்த சந்திரகாந்த எல்லாம் தண்ணீரை கொட்டுகின்றன